الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين ولا حول ولا قوه الا بالله العلي العظيم اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشياطين الرجم بسم الله الرحمن الرحيم اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ آمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم استقيموا ولن تحسوا علم أن خير أعمالكم الصلاة او முழுலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கு சுபஹானுக்கே புகழ் அனைத்து அலஹம்துல்லா சலாத்தென்னும் கருணையும் சலாமினும் ஏதேற்றமும் முகமது ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு வலிஹி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிய உங்கள் தப்த தாபிய எண்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹவி நல்லடி யார்களே அல்லாஹுக்கு சுபகானபோத்தகால எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு சுபகானபோத்தகால தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூத்துக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசைய கொள்கின்றேன் இத்த புல்லாக ஹைத்துமாக்கூத்தோ கணிமிக்க வளமாக்கலே கணவான்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அம்மன் வாலுஹூ ஒரு புனிதமான கண்ணியமான மாதத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபஹான எங்கள் லோளுக்கு தந்திருக்கிறான் அல்ஹந்தல்லில்லா சும் அலம்லா முஹர்ரமுடைய மாதம் அது ஒரு கண்ணியமான மாதம் இஸ்லாமியர்களுடைய புது வருடம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய நேரம் இஹ்ராம் அதே போல ஹராம் மசிது ஹராம் சு இதைப்போல இந்த மஸ்தர்களுடைய மூலப்பொருளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் முகர்ரம் என்று சொல்லும் இந்த வார்த்தை கணியத்துக்குரிய அல்லாஹு விண்ணடியார்களே முகர்ரம் என்ற கருத்து ஹராமாக்கப்பட்டவைகள் தடுக்கப்பட்டவைகள் எப்படி தக்பீரத்து ஹராம் என்பதாக ஆரம்ப தக்பீரை சொல்கிறோமோ ஹராமாக்கூடிய தக்பீர் நாங்கள் கட்டக்கூடிய ஆரம்ப தக்பீர் இருக்குதே இங்கே ஹராமாக்கூடிய தக்வீர் தக்பீர் கெட்டுறதுக்கு முன்னால் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஹலாலோ குடிக்கிறது சாப்பிட்றது தேவையான விஷயங்களை சிந்திக்கிறது இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் ஆரம்ப தக்பீரை கெட்டினத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஹராம் ஆக்கிறான் அதுக்கு தான் சொல்லுவாங்க தக்பீர தொல்லி ஹராம் தக்பீர் கெட்டினத்துக்கு இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் செய்கிறது ஹராம் அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஹராம் கெட்டுறோம் எஹ்ராம் கெட்டுறதுக்கு எங்களுக்கு தலையை வலிக்கிறது ஆடைகள்ல அத்தரை பூசுறது நறுமணங்கள் பூசுறது இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் தாராளமாக செய்ய முடியும் ஆனால் எப்போ அஜிக்காகவே இந்த எஹராம் கெட்டுறோமோ அந்த ஹராமாக்கூடிய ஆடைய அணியிருமோ இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் செய்யறது ஹராம் ஆகிடும் அதுக்குதான் எஹராமுடைய ஆடை என்பதாக சொல்லுவாங்க அதே போல பாக்க எழுமைகளுக்கு ம மஜிது ஹராம் என்பதாக சொல்லுவாங்க அந்த மஸ்ஜிதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால அதனுடைய கருத்து என்னென்னா மஸ்ஜிது ஹராம் என்றால் ஹராமாக்கூடிய மசித் எதை ஹராம் ஆக்கும் நாங்கள் வேட்டையாடுறது ஹராமாயிடும் சொந்த மனைவியோட ஒன்று கூட முடியாது அங்க போனா மக்கள் மதியனாவுக்கு போனா எந்த நீயத்தில் போறோமோ அந்த நீயத்தை மாத்திரம் தான் செய்ய முடியும் எங்களுக்கு வேட்டையாட முடியாது கொலை செய்யறதுக்கு அனுமதி இல்லை கொலை நடந்தேன்னு எங்களுடைய விடயங்கள் எல்லாம் அப்படியே பாலாயிடும் அதனால தான் மஸ்ஜிது ஹராம் என்பதாக பெயர் சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே அதே போலதான் முஹர்ரமெண்டா தடுக்கப்பட்டது ஹராமாக்கூடிய மாதம் எது இந்த மாதங்கள்ல யுத்தம் செய்யறத அல்லாஹுக்கு சுபஹான வைத்து இருக்கிறார் கண்ணியத்துக்குறி அல்லாஹ் விண்ணல் பெரிய படிப்பினைகள் இந்த மாதத்தில் இருக்குது எங்களுக்கு தெரிந்த விஷயம் வழங்கி செல்ல போவாங்க மக்களை இந்த மதீனாக்க ஹெஜிரத்தை செஞ்சாங்க கிட்டத்தட்ட இந்த காலத்தில் ஐநூற்றி கிலோமீட்டருக்கு மேலே போகணும் அந்த நேரங்கள் ஒட்டகங்கள்ல குதிரைகளில் பதினெட்டு நாள் பிரயாணம் செஞ்சு போனாங்க ஆனால் இந்த காலத்தில் சர்வசாதாரணமா ஒரு நாலு அவர் அஞ்சு அவருக்குள்ள குளிரூட்டப்பட்ட வாகனங்கள்ல ஏசி வாகனங்கள்ல லேட்டாக நாங்கள் போய்த்துடுறோம் கண்ணியத்துக்குறி அடியார்களே நபியோ மக்கால மதீனத்துக்கு போறாங்க ஆச்சரியமான ஒரு விடையத்தை காண்றாங்க பெரிய ஒரு يهூதிகளுடைய ஒரு கூட்டம் என்ன செய்றாங்கன்னா அவங்க நோம்பு முடிச்சி கொண்டிக்கிறாங்க முஹர்ரம் உடைய நாள் கேக்குறாங்க ஏன் நோம்பு புடிக்கிறீங்க சொன்னாங்க ஃபிரவுன் இடத்துல இருந்து மூசா আলাইஹி ஸலவாது வஸ்ஸலாத்து அல்லாஹ் பாஹால்தான் அதுக்காக வேண்டி தான் நாங்க புடிக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ சொன்னாங்க உங்கள விடவும் நோம்பு பிடிக்க தகுதியானவங்க நாங்க தான் அதோட தான் நபி சல்லாஹூ அலைவசல்ல முஸ்லீம்களை கேவினாங்க முஹர்ராமுடைய ஒன்பதாவது நாள் தாசூராவுடைய தினம் நீங்கள் நோன்பு பிடிங்கலுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதமாகல் யூத் யகுதியலுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதமா ஒன்பதாவது நாளும் நோன்பு பிடிங்க அசூராவுடைய தினம் பத்தாவது நாளும் நோம்பு பிடிங்க அப்படி இல்லையா பத்தாவது நாள் புடிங்க அதுக்கு அடுத்த நாள் பதினோராவது நாள் புடிங்க ரெண்டு நாட்கள் நோம்பு புடிங்க என்பதாக நபிசல்லாஹு சொன்னாங்க இந்த நாளில் நோம்பு பிடிக்கிறத நான் எல்லாவிடத்துல ஆதரவு வைக்கிறேன் எது என்றா முந்தின வருடம் நாங்க செஞ்ச பாவத்துடைய பரிகாரமாக இந்த நோன்பு மாறும் என்பதாக நபிசல்லாஹு வலகி வசல்லமாவோ சொல்லி காட்டினான் எனவே கண்ணிய சுக்குரி அல்லாஹும் இன்னல் அடி அறகே ஒஹரமுடைய மூணாவது புறையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழன் வெள்ளி நோன்பு பிடிக்கக்கூடிய தினம் கட்டாயம் பிடிச்சு கொள்வோம் முக்கியமான நோன்பு ஒரு வருடத்துடைய அப்படியே பாவங்களுக்கு பரிகாரமாக மாறினோம் அல்லாஹு தான் அந்த நாள் அடையக்கூடிய பாக்கியத்தை யாருக்கும் வழங்குவானா கண்ணியத்துக்குறி அல்லாஹுவின் நல்லடி இந்த முகர்றமுடைய புது வருடத்துடைய தினத்துல நாங்கள் உள்ளத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் தான் இஷ்தி என்று சொல்லக்கூடிய விடயம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி யார்களே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டால் எனக்கு எத்தனை வயது எனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எழுவது வயது மனிதர்கள் மீட்கலாம் சொல்லலும் உங்களோட வாழ்க்கையில் எத்தனை வருஷமாக நீங்கள் முகரத்தை பார்க்குறீங்க எழுவது வருஷமாக முகரத்தை பார்க்குறேன் எத்தனை பாவங்களை இதுவரைக்கும் முட்டிக்கிறீங்க எத்தனை நன்மைகளில் இஷ்டிக்காமல் தான் ஈந்திக்கிறீங்க என்ன வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் இதுவரைக்கும் விடுபட்டிருக்குது நான் நாற்பது வருஷமா முகரத்தை பாக்குறேன் முகர்ரத்தை அடைகிறேன் ஆனா எத்தனை பாவங்களை விட்டிக்கிறோன்ற கேள்வியை முன் வச்சா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லிலும் நான் இன்ன இன்ன பாவங்களுக்கு நாற்பது வருஷமா இந்த பாவத்தை நான் தொடரல எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் விநிலடி அவர்களே வருடா வருட முகர்றம் வருவது வருடா சந்திக்கிறோம் நாங்களும் நாங்கள் சந்திக்க விருப்பம் நிச்சயமாக முகர்றம் வரும் இந்த முகர்றமுடைய மாதத்துல இஸ்லாமியர்களுடைய புது வருடத்துல எங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குது வலமையை போலதான் வாழ்க்க போகுது எங்கட பாணி எப்படி இச்ச இந்த இடத்துல கடைபிடிக்கணும் ஆனால் எங்களுடைய போக்கு நான் ஒரு நேரத்தில் தொழுந்தால் இன்னும் நேரம் தொல்ல அஞ்சு நேரம் தொழுவோம் திடீரென்று ஒரு ஜோஸ் ஒன்று வந்தா தொழுவோம் அதுக்கு பின்னால தொழுவுறல்ல திடீரென்னு ஒரு சுண்ணத்தான நோம்பு பிடிப்போம் அதுக்கு போற பிடிக்கிறல்ல பரதான நோம்பும் பாதிக்கு பாதி இந்த மாதிரி தான் நாங்க விட்டு விட்டு அமங்கலை எங்களுக்கு கேத்தமாய் செய்யறோம் என் தவிர ஒரு விடயத்துல ஒன்றது எங்களிடத்துல நிச்சயமாக இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே நாங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான் இஷ்டாமல் அல்லாவுக்கு விருப்பமான அமல் என்ன கல் ஸோ நாம் குறைவா செய்த அமல் அறிந்தாலும் அதில் தொடர்ச்சியாக நீக்கணும் எனக்கு செய்யலும் வருட வருடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐம்பது ரூபா சதசா கொடுக்கலுமா நீ தொடர்ச்சியாக செய்யறதுதான் அல்லாவுக்கு விருப்பம் எமௌண்டா இல்ல பிரச்சனை நீ தொடர்ச்சியாக செய்யணும் இஸ்தாமதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலஹி வல்லமா ஒளிக்கிட்ட ஒரு சஹாமி வந்து செல்றாங்க யார சொல்ல இஸ்லாத்தை பத்தி சுருக்கமா செல்லிடுங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க நீங்க அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளுங்க சுமஸ்தான் அதுல இஸ்டு எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி பயங்கரமான சோதனையுடைய காலத்தில் வாழ்கிறோம் பயங்கரமான சோதனையுடைய காலம் மௌத் எந்த நிமிஷம் வரும் தெரியாது எந்த இடத்துல வரும் தெரியாது நாம பிறந்து வளர்ந்தது கொழும்பாக ஹகிக்கலாம் ஆனா எங்கடைய ஜனாதம் எங்கேயோ கொண்டு போகப்படுவது எவ்வளவு கவலையான ஒரு நேரம் உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை கேரண்டி இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நிலைமை பயங்கரமா மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கடா கண்டிக்க மாட்டார் இப்படி ஒரு நோய அப்பா கண்டிக்க மாட்டார் இப்படி ஒரு நோய் பயங்கரமான சோதனைல எந்த இடங்கள்ல தினம் அதிகரிக்குதோ விபச்சாரம் கூடுதோ அந்த இடத்துல முந்தின உண்மை காணாத நோய காதால கேட்பீங்க நூறு வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேரு கிட்னி பெயிலியர் கண்ணிய நல்லே அவ அல்லாஹின் பக்கம் திரும்புவோம் என்றது என்ன விடயமாக இருந்தாலும் ரப்போட தான் துணியாவுடைய விஷயத்துக்கு எவ்வளவு முழுமூச்சாக ஈடுபடுறோம் ஒரு தடவைக்கு முன்னூறு தடவை முயற்சி செய்யறோமா இல்லையா அழிஞ்சு போற துணியால் எவ்வளவு விஷயங்களை செய்யறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லேரத்துடைய விஷயம் அல்லாவுடைய கட்டளை விட்டு விட்டு செய்யறோம் விட்டு விட்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அமல் என்றது இருக்குது இது சீசனுக்கு செய்யற விஷயம் ஒன்றும் அல்ல தெளிவா வழங்கி ரமலானுடைய காலம் வந்துட்டா சுபகுடைய தொழுகைக்கு எவ்வளவு சனம் சில மனுஷருக்கு தெரிய இந்த மகள வாசிகள் இங்கே வைக்கிறாங்க அந்த அளவுக்கு சுபானுடைய சனத்தை விடவும் மாதம் வந்துட்டு தாகத்தில் பொறுத்து கொள் பாதுகாத்து கண்ணை பாதுகாக்கிறோம் வாயை பாதுகாக்கிறோம் பிரச்சனை வந்துட்டா நாங்க நோம்பாதி என்று சொல்றோம் அடே ரமவான் வந்துட்டா இவ்வளவு பக்குவமா இயக்கிறோம் என்றா ஏன் மத்த காலத்துல நாங்க செய்யறோம் இல்லை ரமவானுடைய சீசன் வந்துட்டா மட்டுமாமல் செய்யும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் போன எங்களோடய வாழ்க்கை படுமோசமாக மாறிச்சு ஆனால் அல்லாஹ் சொல்கிற இசைக்காம திதில்ல அல்லாஹ் குரானில் ரொம்ப தெளிவாக சொல்றான் இந்த ஒரு ஆயத்தை விளங்கினா போதும் எங்களோடய வாழ்க்கையை முழுச மாத்தேன் அல்லாஹ் குரான்ல சொல் ஹாமின் சஞ்சதாக செல்றான் இன்னலு ரம் புனம்லா சுமஸ்தாமு ஒரு மனு என்ல்ல பலஹீனமாகறல்ல இவன் உறுதியாக இருக்கிறான் அதே நிலைமையில இவன் நின்றா அவனுடைய சக்கராத்துடைய நேரம் அல்லாஹு முல் மலாயிகா மழக்குமார்கள் அவனுடைய ஜனாதால் இறக்குவான் சும்மா மலக்குமாரிய வளமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க மலக்குமார் இறங்குவாங்க இந்த ஐநூறு மலக்குமாருடைய வலது கையில ஒவ்வொரு மலக்குடைய கையில இருபது வகையான பூக்களிக்கும் ஒரு மலக்கு கொண்டு வரக்கூடிய பூவை இன்னும் ஒரு மலக்கு கொண்டு வர மாட்டார் அடுத்த கையில கப்பன் போடவை ஒவ்வொரு வகை வகையான கப்பன் போடவை ஐநூறு பேரும் அந்த மனிதனை சூழ்ந்து நிற்பாங்க வந்து சொல்லுவாங்க அந்த மனிதன் கிட்ட அல்லா தகாப்பூ நீங்க பைப்பிடவானும் பாப்பா மௌத்தா போறேன்னு சொல்லி கவலைப்படவானே ஓட குடும்பத்தை விட்டுட்டு போறேன்னு பைப்பிடவானே துணியால் இயக்கக்கூடிய மனுஷன் சென்னாவே ஆறுதல் ஆயிக்கும் உள்ளத்துல இது யாரெல்லாம் இறக்குறான் மலக்குமார் இறக்கி சொல்லுவான் நீங்க பைப்பிடுவானு நீங்க பயப்படாம போங்கும் நீங்க வாக்களிக்கப்பட்ட மகிஷ்வொரு உங்களோட விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல சுபான் கண்ணியத்துக்குறி அல்லாஹவி நல்லடியார்களே மவுத் எப்படி அமையும் ரொம்ப கண்ணியமாக அமையும் ரொம்ப கண்ணியமாக எவ்வளவு பேணுதலாக மவுத் அமையும் சுக நல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இந்த ஆயத்தை விளங்கி இஸ்திகாமத்தோட மௌத்தாகின பல பேர் இஸ்லாமிய வரலாறு இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு மனிதனுடைய உதாரணத்தை இந்த இடத்துல முன் வச்சுட்டு முடிச்சுக்கொள்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவின் நல்லடி யார்களே இஷ்டிகாமத்துக்கு உதாரணம் ஒரு மனிதன் எடுத்தா போதும் ஹசரத் பிலாலி மனோரல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே இவங்க யாரு இஸ்லாமத்தில் இவங்களுடைய நிலைமை என்ன இஸ்லாமத்தில் இவங்களுடைய மட்டும்தான் தெரியும் அப்படே தெரியா பரம்பரை தெரியாத மனுஷன்தான் பிலாலிபு ரபா ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் காப்பீர்களால எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க எவ்வளவு வேதனை செய்யப்பட்டாங்க ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க அஹத் அஹத் அல்லா ஒருவன் அல்லா ஒருவன் சில அமல்கள் இஷ்டக்காம தாய்ந்தாங்க நபிசல்லாஹூ அலையமராஜுடைய பையனை பேசிட்டு வாராங்க வந்து கேட்குறாங்க பிலால் இப்படின்னு ஒரு ரபாக பார்த்து பிலால் சொருக்கத்தில் நான் அவங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டனே பிலால் சொருக்கத்தில் உங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டனே பிலால் என்ன விசேஷமான அமல் செய்யறீங்க பிலாலி மனு ரிதி அல்லாஹ பெ உதுவோட தான் எப்பய்பன் எப்பெல்லாம் எனக்கு உது முறையுதோ நான் தைமுக்கு உதவு எடுத்துருவன் அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி அலை சின்ன அமல் என்ன அமல் எங்கிட்ட தொடர்ச்சியாக அல்லாஹ் துனியால எவ்வளவு பெரிய அந்தஸ்தான் நல்ல நாங்கள் யோசிப்போம் பெரிய தரஜாண்டா துனியால மொய்தீனா எங்கட பார்வையானுற மொய்தீன் செல்ற மொய்தீன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களுக்கு பெருமதி என்னன்னு தெரியா மண்ணு தின்னாது என்பதாக சொன்னாங்க ஏனென்றா மக்களை பள்ளியின் பக்கம் அழைச்சவங்க அவங்க வாசீனதான் சொல்லக்கூடிய நேரம் அவருடைய அதான் சத்தம் எதுவரை தூரத்துக்கு கேக்குதோ அது வரைக்கும் உள்ள எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும் ஒரு காலம் ஒன்று வரும் வாசின் அவருக்கு எல்லாம் வாழ தூக்குவானோல் போற யார சூழல்லா நபிசல்லாஹோலமோ திரிச்சிட்டு சென்றாங்க என்ன உமர் பேசுறீங்க ஒரு காலம் வரும் கியாமத் கிட்டே போல வாசின கணக்கும் எடுக்க மாட்டானோ அதுதான் இந்த காலம் یا نیتو کری اللہ ہوا ان اللہ دی آرہلے مسجد النبوی اوڈے مزل معذن بلال ابن رباح نبی صلی اللہ علیہ وسلم و سننا نبیوں موتا پونا دا مدینہ بلال ابن رباح حضی اللہ و موتا پونا دا دمسکس نبیوں بلال ابن رباح حضی اللہ و نوال بات سننا نبی بلال قیامت سوڈے نال اللہ حلو پاٹا کودی نیرم این رند کالک اڈے لیندنی یلمو ہے بلال سبحان اللہ இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னால் தெரியுமா பிலால் சொன்னாங்க அல்லாஹோ அரசூல் எனக்கு என்ன தெரிய அரசூல்லா சொன்னாங்க பிலால் ஒரு சோ போட்டகத்துல நீங்க ஒட்டகத்துடைய கடிவாளத்தை புடிச்ச வண்ணமாக எனக்கு முன்னால சொர்க்கத்தை நோக்கி நீங்க தான் போவீங்க பிலால்ல செய்யா இப்படி கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே துன்யால நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபே தையாமத்துடைய நாள் சுபகானல்லா கடைசியாக செல்லி முடிச்சுக்கொள்றேன் தையாமத்துடைய நாள் இப்படி கண்ணிய படிச்சுவான் என்றா சௌரு ஐன்கள் எங்களுக்கு தெரியும் சுவர்க்கவாதிகளுடைய மனைவிமார் அதில் ஆக பெரிய கண்ணலகிதான் சோருள் ஐந்தான் ஐநா என்று செல்லக்கூடிய பெண் இந்த ஐநா என்று செல்லக்கூடிய பெண்ணுடைய ஆடைய வலது பக்கம் கிட்டத்தட எழுபதினாயிரம் சௌர்லியன்கள் ஆடையை மட்டும் தூக்குவாங்க இடது பக்கம் எழுபதினாயிரம் கிட்டத்தட ஆடையை மட்டும் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வாரத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பது இவன் கடல் அப்படியே ஸ்பிட் பண்ணா துப்பினா செலுத்தினா முழு கடலும் இனிப்பாகிடும் மையத்துக்கிட்ட போயிட்டு பேசினாண்டா மைய தெளிவி ஜவாபை செல்லும் அந்த அளவுக்கும் அல்லா படைச்சிக்கிறதுல பெஸ்ட் படை ஊர்லிங்க ஐநா ஒவ்வொரு சுவர்க்கவாதி நெஞ்சு பகுதியில் அவங்களுடைய மனைவிமாருடைய பேர் அப்படியே எழுதப்பட்டி இந்த சுவர்க்கவாதிக்கு எந்த ஊர் இல்லைங்க இந்த சுவர்க்கவாதிக்கு எந்த ஊர்லிங்க அதே போல ஐநாவுடைய நெஞ்சில் எழுதப்பட்டீகும் உனட மன கணவன் தான் நாளில் யார் விழா அலிபுர சில நேரம் எங்களுக்கு ஆச்சரியமாக அழகான ஒரு பெண்ணுக்கு அந்த ஹபசி மனுஷன் எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் உதடு பெருத்த மனுஷன் கண்ணிய சுக்குரி அல்லாஹ் நல்லடி யார்களே இதே சந்தேகம் ஐநாக்கு வஞ்சி பெய்த அல்லாவிடத்துல கேப்பாவாம் யார் அல்லா என்னை நீ இவ்வளவு அழகா படைச்சிக்கிறாய் என்னையோ அழகா படைச்சிக்கிறாய் எனக்கு எல்லா தராய் ஆனா எனக்கு கணவனா தந்திக்கிறாய் என்ன தெரியுமா நீ உன்னுடைய பிரச்சனையா யோசிக்கிறாய் நான் யோசிக்கிறேன்னு என்னன்றா கியாமத்துடைய நாள் நான் பிலாலுக்கு கொடுக்கிற அழகுல அவர் ஒனேத்துக் கொள்வாரா என்று எனக்கு தான் தெரியும் சுகாதார கூறி அல்லாஹவி நல்லே சின்ன சின்ன அமல்களை செஞ்சாங்க அதுல உறுதியாக இருந்தாற்றி எங்களுக்கும் மேலும் இதுக்கு போற ஏற மாசத்துல சுண்ணத்தான நோப நான் விட்டுறதில்ல பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிள்ளைகளை நான் குடிக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழம ஒரு சதக்கா குடுக்கிறது ஒரு சோறு பாசல் கொடுக்கிறது தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போவோம் என்கிட்ட கவலுக்கு வரும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் நீத்து வச்சு கொள்ளணும் இந்த முகர்றமுடைய மாதம் மூணாவது நாள் உறுதியாக ஒரு சதக்காவ நான் வச்சு கொள்ளணும் ஒரு சதக்காவ நான் கொடுத்துக் கொள்ளணும் உறுதியாக நாங்கள் நீத்து வச்சுக்கொள்றது கட்டாயம் எனவே முகர் மாதம் உள்ளத்துல யாரும் நீயத்து வச்சு போவோம் ஒரு அமல் எடுத்துக்கொள்வோம் முறாமல் இல்ல பல அமல் இந்த முகர்ணமுடைய மாதம் ஒன்னாவது நாள் நான் ஒரு சுண்ணத்தானதுவா பாடமாக்குவோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு சின்ன சின்ன துராக்கள் ஒரு குறாண்டு ஒரு ஆயத் பாடமாக்கினா முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஆயத் பாடமாக்கிடலாம் சிவனால எண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சுருக்கமான வாழ்க்கையை அல்லா தந்திருக்கிறான் சுருக்கமான வாழ்க்கையை பயன்படுத்துவோம் அல்லாவுடைய ரிவாவை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எக்லாசோட மவுத்து முட்டும் அமழ்ச்சியக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தலை முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக வேலைங்கிற பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிஞும் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறுகளை தப்புகளை மன்னிச்சிடுவாயாக எங்களுடைய தாய் தந்தியுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக எத்தனையோ தாய் தந்தைகள் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை விஷாலமாக்கி வச்சிடுவாயாக பூஞ்சோலியாக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலியாக்காதிருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக எங்களுடைய ரூஹர்களை கைப்பற்றிடுவாயாக